உள்ள குறங்கும் குறமபரி வருத்தம் வருகாவ ஹரமே ஒரே நினைலே கொட்டும் இயலில் பொனிண்டாரோ ஹரமே மாந்தே தெமதேயாய ரஹனவ வேளாங்குடி <laughs> முதல் இவர் செரு துணையார் செரு என்றால் போர் என்ற ஒரு பொருள் துணி போருக்கு துணி அர்த்தம் இருந்தால் கண்டபடி ஒருக்கின்ற அப்ப தவறு கண்டா போக வரும் அவ்வளவுதானே போகும் வருமே தவறு இல்லாதபடி செய்ய இது நம்முடைய முன்னே படிக்க கலட்சிங்கரோட இயல்புடைய வரலாறு பாருங்க இவர் யார் உள்ளும் புறம்பின் குளமரவில் ஒழுக்கம் வழுக்கா வறுமை கொள்ளும் இயல்பில் குடிமுதலோர் மலிந்த செல்வ குலப்பதியாம் ஒரு நாட்டுக்கு எது சிறப்புன்னு கேட்டீங்கன்னா நன்றாக இல்லையா என்றால் அதனால மக்களும் அரசனும் சிறந்த நாடுதான் சிறப்பா நாடு தவிர மற்றபடி சோழையோ வயலோ தண்ணீரோ இருந்ததுனால சிறக்காது அதனால இங்க என்ன அருமையா இல்ல ரொம்ப அருமையா பழக புறணான் ஒரு பாட்டு நாடாக அல்லது காடாக ஒன்றும் அவளாக ஒன்றும் இசையாக ஒன்றும் எப்பா நீ நீ மேடா இருந்தா என்ன பள்ளமா இருந்தா குடியா இருந்தா மேடா இருந்தா என்ன பொண்ணுமில்லை ஆனா எப்படி நல்லவர் ஆடவர் அப்படி நல்ல வாடிய நீ வாடுகிற இடத்துல இருக்கிற மக்களை பொறுத்துதான் உனக்கு நன்மை தீமையை தவிர உயர்வு தாழ்வை தவிர தாழ்வு இல்லைன்னு பாருங்க எங்க சங்க உள்ளும் புறம்பும் அவங்க மனசுல ஒண்ணு வாக்கில ஒன்னு இல்லை ரெண்டும் ஒன்றாகவே பேசுவாரலாம் குல மரபில் ஒழுக்கம் இடத்துக்கு அந்த ஒடுக்கத்திலிருந்து கொஞ்சம் கூட கேட்க மாட்டார்களாம் ஒருமை நெறி கொள்ளும் இயல்பில் இறைவன் ஒருவன் உண்டு அவனுக்கு நாம் அடிமை என்ற நெறியில கொஞ்சம் மாட்டார்கள் அப்படிப்பட்ட குடி முதலோர் அது மாதிரி அருமையான மக்கள் மக்கள் இருந்து வாழும்படியான இடம் என்று சொல்லி மக்களை சிறப்பித்து அந்த ஊருக்கு சொன்னார் சிறப்பு தெல்லும் திரைகள் மதகுதோறும் சேலம் கயலும் இது வரைக்கும் சொன்னார் இனி இயற்கை வளர்த்த நல்ல தண்ணீர் தண்ணியானது எங்க எப்படி மதகு வழியா தான் தண்ணீர் பாயும் அந்த மதகு வழியா தண்ணி மட்டும்தான் பாயும் இல்லை சேலும் கயலும் செடுமணியும் தள்ளும் அந்த மதகு அப்ப மதகுள்ள இருந்து வர்றது வெறும் தண்ணி மட்டும் இல்லாமல் இந்த உங்க பொருளெல்லாம் வருமாம் அவள வளமுடைய நாடு அந்த நாடு பொன்னி நாட்டு நம்முடைய சோழ அதுல மருகல் நாட்டு பக்கத்துல இருக்கிற தஞ்சாவூ தஞ்சாவூங்கிற ஊர் தான் நம்ம தமிழ் சோழ நாட்டில் இருக்கிற ஊர் அந்த ஊரை பற்றி சொல்கிற அங்கே சீரின் விளங்கும் அப்பதியில் இருந்து வேளாண் குடி முதல்வர் நீரின் மலிந்த செய்யசலை நீட்டர் கூற்றில் நெஞ்சுடித்த வேடிமலந்த பூங்கல் சூழ் மையன் புடைய சைவர் பாரில் நிகழ்ந்த செருத்துணையார் பரவும் தொண்டில் நின்றார் ரொம்ப அருமை வேளாண் குடியில் தோண்டி சிவபெருமானியே தன்னுடைய குல முதல்வராக தன்னுடைய வழிபாடு தெய்வமாக கொண்ட சைவர் என்று அப்ப சிவபெருமானை தனக்குரிய பரம்பொருளாக கொண்டு வழிபடுகின்றவர்கள் சைவர் என்று பொறுவோம் சிவத்தை வழிபாடு தெய்வமாக கொண்டவரெல்லாம் சைவர் என்று சொல்வோம் அப்படிப்பட்ட சைவராக வாழ்ந்த வடிவர் ஆன திருவாரூர் கோயில் ஞான முனிவர் இமையவர்கள் நெருங்கு நலம் தேர் முந்தியிலுள் மான நிலவு திருப்பணிகள் செய்து காலங்களில் வணங்கி கூண நிலவன் பிறமுடியார் தொண்டு போல் தொண்டு பொழிய குளவு நாள் இவர் திருவாரூர் போனா அங்கே இருந்து பெருமானை வணங்குவார் தொண்டு செய்வார் பிறகு வருவார் அது வேற ஒண்ணும் பணியில பாடும் பணியே பணியாருள்வாய்னு அருணகிர கேட்டாரு அது போல இங்கே தொண்டு செய்யும் பணியே பணியாருள்வாய் என்று வாழ்ந்த வடிவர் அப்ப இதனால திருவாரூருக்கு அடிக்கடி போக அங்கு மாதிரி இருந்து வழிபாடு செய்வாராம் அப்படி இருக்கிற நாளிலே இந்த முன்ன சொன்ன அந்த கலச்சிங்கர் மனைவியோடு வர்றார் உலக நிகழ்ந்த பல்லவர் கோச்சிங்கர் உய்மி பெருந்தேவி நிலவு தெருப்பூ மண்டபத்து மருங்கு நீங்க கடந்தது ஒரு மலரை எடுத்து மோந்ததற்கு வந்து பாருங்க அங்க வந்து கோவில்ல போகும்போது ஒரு மலர் கடந்தது எடுத்து போந்தார்னு சொன்னார் இங்கே நூக்கு விளக்கம் சொல்றாரு எங்க இருந்தாரு அவர் அந்த மாதிரி அந்த பூ தொடுக்கிறாங்க பாரு அந்த இடத்துல அது ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு பூ கடந்திருக்குது அப்ப என்ன பொருள் கேட்டீங்கன்னா அந்த பூவானது இனிமே பெருமானுக்கு சூட்ட முடியாத அளவுல ஏதோ காணாமே அவர் அது இப்ப எப்படி கடந்தது என்று கேட்டா அப்படின்னு பாருங்க திருப்பூ மண்டபத்து மருங்கு நீங்க ஒரு மலரை நீங்க கிடந்த பூ கற்ற இடத்துல அந்த பூ கற்றடைதுன்னு சொன்ன அங்க இருந்து ஒரு நாலஞ்சு அடி தாண்டி ஒரு பூ அப்படி ஆனது நீட்டிட்டு அப்படி கிடக்குது அப்ப என்ன கேட்டா இனிமே அந்த பூவை வந்து ஆண்டவனுக்கு சாத்த முடியாத அளவுல தானே கிடக்குது அப்படிப்பட்ட ஒரு மலர் கடந்ததுன்னு இங்கதான் சொல்றாரு அங்க கொஞ்சம் அது மாதிரி நாசுக்கா சொல்றாரு அப்ப இந்த இதையோட இணைத்துக் கொண்டுதான் அதை படிக்கணும் அப்படிப்பட்ட மலரை மோந்ததற்கே என்று அர்த்தம் இங்க பயன்படக்கூடிய மலரை மோந்தா இல்ல சும்மா அப்படி கிடந்தது ஒரு அந்த கீழே கடந்தது அந்த மலரை அப்படி கிடக்க இப்ப அந்த தேவியெல்லாம் வர்றாங்க யாரு அந்த பல்லவ மன்னனும் அந்த பெண்ணும் மனைவியும் உலக எடுத்து மோந்ததற்கு என்ன செய்தாராம் பந்து பொறாமை வடி தொண்டர் இலகு தொடர்வாய் வேகத்தால் எய்தி கடிதம் முற்றி மற்றவழுதன் கருமன் கூந்தல் பிடி தீர்த்து படியில் வீழ்த்தி மணிமூக்கை பற்றி பரமர் மெய்யசடை முடியில் ஏறும் திருப்பூ மண்டபத்து மலர் உம் ஆமா மலர் மோந்திடும் மூக்கை தடிவன் என்று கருவியினால் அறிந்தார் தலைமை தனி தொண்டர் இப்படி வரும்போது அப்படி பக்கத்துல மூலையெல்லாம் கடந்திருக்குது இப்ப அந்த பல்லவ மன்னன் போய்கொண்டிருக்கிறான் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா பின்னால வந்தவ அந்த பூவை எடுத்து மோந்தான் மோந்த உடனே அப்படியே அங்க அதெல்லாம் சொல்லல அப்படி மோந்த போது இந்த செருத்துணையார் அங்க இருந்திருக்காரு இவர் தான் அந்த மூக்கை கருதியது அவர் தான் அப்பறம் கையை தெரிய போற மூக்க தெரிய போறா என்ன செய்வாரா பூ எடுத்து நீ பாட்டு கூந்தலை செய்திய அங்க சொல்லல இங்க சொல்லுங்க ஏன்னா சிறு துணையாரு தான் செய்ததாகனால செருத்துணையார் வரலாற்று சொல்லும் அதுக்காக இதை இவ்வளவு துறங்கி விழிச்சது அப்போ அந்த அரசனோட போற அரசேவியாரே ஒரு சும்மா சாதாரண கீழே கிடந்த ஒரு பூவை எடுத்து முகந்ததுக்காக என்ன செய்திருக்கார் கூந்தலை பிடித்து இழுத்து கீழே தள்ளி அவர் மூக்கை அடிந்த கோவிலுக்குள்ள ஒரு சின்ன பொருள் கிடையாது ஒரு சின்ன ஒரு ஊசி இருந்தா கூட அப்படியே எடுத்து கண்ண ஊத்திக்கிட்டு கொண்டு போய் அப்ப கோவில் பொருளை அவ்வளவு நிறைய பாதுகாக்கணும் என்ற ஒரு எண்ணமுடையவர் அதனால இந்த கூந்தலை பிடித்து இழுத்து கீழே தள்ளி மூக்கை நறுக்கினார் இந்த செருத்துணையார் அதன் பிறகுதான் அவர் என்ன பண்ணார் அந்த பல்லவாடா நீங்க கையை நெருக்கடிங்க மூக்க நெருக்கணிங்க மூக்க நெருக்கணீங்களை தவிர எடுத்து கொடுத்தது கைதானே எனவே கையவாறு நிற்கணும்னா அவர் கையை நறுக்கினர் செருத்துணையார் மூக்கை நறுக்க கொண்டகரமன் கையை நறுக்கினது அங்கே செருத்துணையார் மூக்கை நறுக்கியது முந்தியது இங்கே இந்த வரலாறு இவர் செய்தாராம் இப்படித அந்த வல்லம உடையவர் தான் இவர் என்று சொல்லுகிறார் கருவியினால் பரமர் செய்ய சடைமுடியில் ஏறும் திருப்பூ மண்டபத்து மலர் மோன் திருமூக்கை தடிமணிய கருவியினால் அறிந்தார் தலைமை தனித்தொண்டர் அதனால என்னாச்சு அடுத்த திருத்தொண்டு உலகறிய செய்த பாருங்க அதன் பிறகு அவர் கையைத் தறிந்தது போன்றதெல்லாம் இங்க சொல்லல ஏன் அது முன்னே சொன்னதுனால இது அந்த இந்த அளவிலேயே நிறுத்திட்ட இந்த மாதிரி சிக்கல்லாம் இவருக்கு தான் இருந்தது அது ஒரே வரலாறு இரண்டு இடங்கள்ல ஏவிப்படும்படியா வருகின்ற பொழுது எப்படி எப்படி சொல்லணும் சொன்னதை திரும்பி சொல்லக்கூடாது கூடியது குரல் வரக்கூடாது அப்படி வராமல் செய்ய முடியாத அமைப்பெல்லாம் இவருக்கு தான் இருந்தது அதே போல ஞானசமுதிரம் நாவுக்கரசரும் பலன்கள் சேர்ந்து போறாங்க சேர்ந்து போகிறாருங்கிறது ஞானசமுதிர வரலாற்றுலையும் சொல்லணும் வரலாற்றுலையும் சொல்லணும் ஆனா திரும்ப சொன்னதே சொல்ல கூடாது அதெல்லாம் பக்குவமா சொல்லிருக்க அது போல சுந்தரம் சேரமான் பெருமாள்லாம் சேர்ந்து போறாங்க சுந்தர அதை காட்டணும் சேரமான் பெருமாள் வரலாற்றுலயும் காட்டணும் ஆனா சொன்னது மீண்டும் வரக்கூடாது இந்த மாதிரி சிக்கல்னா கம்பர் இருக்கோம் மற்ற யாருக்கோ நேரில் தொடங்கினா பாட்டுக்கு ராம காட்டுக்கு போனாரு அங்க வந்தாரு சுக்கிரோட சேர்ந்தால் அங்க வந்தார் ராமன் மீண்டும் வந்து பட்டாபிஷேகம் பண்ணினான் மங்களம் இந்த சிக்கல் எல்லாம் அவங்கெல்லாம் வெறும் வரலாற்றை மட்டுமே பாடினார்கள் கம்பர் போன்றவர்கள் எல்லாம் இவர்தான் வரலாற்றையும் அவரவர்கள் கூறிய வாக்கையும் எடுத்து பெய்தார் ஆமா எங்கே தோரேசிபிஎன் பாடியது எங்கே கூற்றாயினவாறு பாடியது எங்கே பித்தா பரிசுடி பாடியது எங்கே தானனை முன்படைத்தான் பாடியது என்று இதெல்லாம் சொல்றதுக்குரிய தகுதி அதனால்தான் இலக்கிய உலகிலேயே இவருக்கு இருந்த தான் பெரிது அதை வெற்றியோடு செய்த பெருமகனார் சேர்க்கிறார் இதுல ஒன்னு யாரும் சொல்ல முடியாது எந்த இலக்கியத்துலயும் இந்த மாதிரி கோவங்கண்ணி பாடும்போது வரலாறு தான் பாடணும் அவங்க ஒண்ணும் வாக்கு ஒண்ணும் பாடல மணிமேகல வரலாறு சாத்தனார் பாரு மணிமேகல அந்த பொண்ணு பாவம் வந்தது அவரை பத்தி பாருந்தது பின்னால வீடு பேர் அடைஞ்சு போயிட்டு அதே போல பஞ்சமான அஞ்சு பேர் இவங்க பேர் இருந்தாங்க நூறு பேர் இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி சண்டை வந்து சூறாடினாங்க போனாங்க வந்தாங்க மங்களம் பாட்டுட்டாங்க இந்த மாதிரி வரலாற்றையும் வாக்கையும் எடுத்துக்கொண்டு அதை செம்மையாக அதுவும் ஒரு இடத்துல வந்தது இன்னொரு வராமல் இருக்கும்படியாக வராமல் இருக்கும்படியாக இந்த சிக்கல் எல்லாம் இருப்பது இவருக்குதான் சேர்க்கிறாரு ஆயினும் அதில் முழுமையான வெற்றி கண்டவர் சேர்க்கிறார் காரணம் இறைவனையே உள்ளத்தை பாண்டா சொல்லணும் ஏன் இப்படி செய்ய உடனே இவரை அடுத்த திருத்தொண்டலை உலக அறிய செய்து அடலேரணையவர் தாம் தொடுத்ததாமும் அலறிதழி முடியார் அடிமை தொண்டு கடல் உடுத்த உலகில் நிகழச் செய்து உய்யச் செய்ய பொன்மண்டுள் எடுத்தவாத நலடைந்தே இரவா இன்பு எய்தினார் கொஞ்சம் காலைப்படியெல்லாம் இருந்து பெருமா பெருமானி திருவடியைச் சேர்ந்தார் இனி இவரை வணங்கி அடுத்தாற்போல் இருக்கிற போழ்துணையாரை பற்றி நான் சொல்லுகிறேன்